என்னிடம் கேட்டேன் ஆயிஷா அவர்கள் தம் தலையால் வானைக்கு செய்கை செய்தார்கள் இது ஏதாவது அடையாளமா என்று கேட்டேன் ஆம் என தலையால் செய்கை செய்தார்கள் எனக்கு மயக்கம் ஏற்படும் அளவுக்கு தொழுகையை செல்லும் அவர்கள் கிரகணம் நீங்கிய போது நபி செல்லாமோ அனைவனின் செல்லும் அவர்கள் தொழுது விதித்தார்கள் பின்னர் மக்களுக்கு உரை நீட்டினார்கள் பிறகு அம்மாபா என்று கூறினார்கள் அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக அதற்கு ஆயிஷா ரவி கூறியதாகும் எனது இந்த இடத்தில் சொர்க்கம் நரங்க நான் இதுவரை காணாத அனைத்தும் எனக்கு காட்டப்பட்டனர் மேலும் கபறுகளில் தஜிழப்பால் கேட்கப்படும் அதற்கு நம்பிக்கையாளர் அதாவது உறுதியில் இருந்தவர் இவர்கள் அல்லாஹின் தூதர் முஹம்மது அவர்கள் ஆவார்கள் எங்களிடம் தெளிவான சான்றுகளையும் நேர் வழியையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் அவரது அழைத்த நம்பி அவரை நல்லவராக உறங்குவீராக நீர் உலகில் இருந்த காலத்தில் இவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்தீர் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் என கூறப்படுவது இம்மனிதரை பற்றி நீர் அறிந்திருந்தது என்ன என்று கேட்கப்படும் போது சந்தேகத்தில் இருந்தவன் அவரை பற்றி எனக்கு தெரியாதா மக்கள் ஏதோ சொன்னார்கள் நானும் சொன்னேன் எனக்கு போகுவான் என்று நபிசல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள்